بسم الله الرحمن الرحيم الف لام م حسب الناس يفرقون ويقولون آمنا وهم لا يفتنون وقال تعالى ان الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الله تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه التي كنتم تعدون نحن اولياءكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نعم الله من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من لي علم واعيه العمل الناس لكفتهم من يتق الله يجله مخرجا ويرزق من حيث لا يحتسب كانتكم مذهبكم يا சகோதர பிரியார்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவே அஞ்சு பயந்து தக்வாவை உள்ளட்சத்தை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒத்தியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் சுஹான கொடுத்தாலா துனியாவில் பிறந்தலுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு நிலைமைகளை வைத்திருக்கிறார் ஒன்று சந்தோஷமான நிலைமை அடுத்தது கவலையான துக்கமான சோகமான உள்ளம் வருந்தக்கூடிய ஒரு நிலைமையை அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் குவைத்திருக்கலாம் அல்லாவுடைய படைப்புகளாகிய மனிதர்களில் அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்குள்ளாக விசுவாசம் கொண்டிருக்கக்கூடிய இதை விசுவாசமற்ற அனைவர்களுக்கும் இதே நிலைமைதான் இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது ஒவ்வொருவரும் சந்தோஷமாகவும் இருப்பார் துக்கமாகவும் இருப்பார் இன்றைய சந்தோஷம் நாளை துக்கமாக மாறும் இன்றைய கவலை நாளை சந்தோஷத்தையும் கொண்டு வரும் இது அல்ல நபிமார்களுக்கும் வைத்திருக்கிறான் நபிமார்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் வைத்திருக்கிறான் உல மக்களுக்கும் வைத்திருக்கிறான் பாமர்களுக்கும் வைத்திருக்கிறான் முஸ்லிம்களுக்கும் வைத்திருக்கிறான் பௌத்த இந்துக்களுக்கும் அல்லா இதே நிலைமையை வைத்திருக்கிறான் இதிலிருந்து யாரும் விடுபட முடியாது சந்தோஷம் பிறக்கும் பொழுது துக்கம் மர்ணிக்கும் பொழுது இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் பல நிலைமைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அல்லது கவலை கொண்டு வரும் இங்கு முஸ்லிம்கள் ஆகிய நாம் கவனிக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு பகுதி உண்டு பொதுவாக இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இதை இந்த முறையில் அழுக மாட்டார்கள் இது இதை விசுவாசம் ஈமான் அடிப்படையை கொண்டவர்கள் தான் விசுவாசிகள் அத்தவுஹீத் என்ற ஏகத்துவம் என்ற நபித்துவம் நபு என்ற ஏழு நபித்துவத்தின் நம்பிக்கை இன்னும் ஆகரத்தின் மீது விசுவாசம் இது மூன்றையில உள்ளடக்கியவர் தான் ஒரு முஸ்லீம் இந்த முஸ்லிமுக்கு சந்தோஷம் வரும்பொழுது அஹமதுல்லா கவலை ஏற்படும் பொழுது இந்நாளில்லா ஒரு காதலருக்கு சந்தோஷம் வரும் பொழுது நான் என்ற மமதை கவலை வரும் பொழுது ஒப்பாறை வைத்து அழுது கதறி அதை அணுகு முறையை கவறி விடுகிறான் முஸ்லிமுக்கும் விசுவாசம் உள்ளவருக்கும் விஸ்வாசம் இல்லாதவருக்கும் இதுதான் வித்தியாசம் உயிர் போகிறது சந்தோஷப்படுகிறார்கள் மறந்த தூக்கில் ஏற்றப்படுகிறது சந்தோஷப்படுகிறார்கள் யார் விஸ்வாசம் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இணையச்சம் விசுவாசம் நம்பிக்கை நிறந்திருக்கிறது குத்தப்பட்டது ரத்தம் பனிரண்டு பாய்கிறது அந்த ரத்தத்தை எடுத்து முகத்தில் பூசிக்கொண்டு இறைவன் மீது ஆணையாக வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறார் குத்திரோர் ஆச்சரியம் வியப்படைந்து நானோ இதனை கொண்டு விட்டேன் அவரோ கவலையுடன் கற்றி ஒப்பாறு வைத்து அழகு கொண்டு துடித்துக் கொண்டே மரணிக்க வேண்டியவர் அஹமது இறைவன் மீது ஆணையாக காமாவை சொந்தமாக்கிக் கொண்டு அந்த ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி விட்டேன் என்றாரே என்ன வெற்றி கேட்கிறார் அவருக்கு சொல்லப்பட்டது இவர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் அதுதான் அவருக்குள்ள வெற்றி மேலான சகோதரர்களை பெரியார்களே சந்தோஷம் காரூனுக்கும் சந்தோஷம் மூசாலை செலாத்துக்கும் சந்தோஷம் துக்கம் காரூனுக்கும் துக்கம் மூசாலை செலாத்துக்கும் துக்கம் துக்கம் அல்ல மனிதர்களின் அடிப்படையில் நபிமாரர்களுக்கும் வைத்திருக்கிறான் நவியுடைய எதிரிக்கும் வைத்திருக்கிறான் பிறவுக்கு சந்தோஷம் என்ன நானோ கபன் கலவாண்டி கபில் இறங்கி கபருடைய ஆடையை கலைந்து அவர்களுடைய அந்த படவை எல்லாம் எடுத்து அகவித்து வாழ்ந்த நான் இன்றைக்கு எருத்துடைய மன்னராக மாறிவிட்டேன் என்று சந்தோஷம் சிறவனுக்கு துக்கம் என்ன சிறைய துக்கம் அவருக்கு வந்த சோதனை அவர் எடுக்கும் உணவெல்லாம் தவளையாக எடுக்கும் உணவெல்லாம் ரத்தமாக எடுக்கும் எல்லாமே அல்லா சோதனைக்குரியதாக மாற்றினான் அந்த நேரம் அவருக்கு கவலை சந்தோஷம் என்ன கேட்ட துல் செய்த ஒரு சகோதரருக்கு கேட்ட துவாக்கிறான் தன்னுடைய சகோதரன் நபித்துவத்தை கொடுக்குமாறு அல்ல இடத்துல ஒருவர் தன்னை நபியாக்குமாறு தன்னுடைய சகோதரனை நபியா ஆக்குவாரு அல்ல இடத்துல கேட்டு பெற்றுக் கொண்டார் மூசா அலை அல்லா எட சந்தோஷம் இருக்க முடியும் அல்லா சொல்கிறான் சகோதரர் உங்களுடைய தோழராக துணையாளராக நபியாக்கி அனுப்புகிறோம் கவலை தந்த ஊருக்கு பிரிந்தது தன்னை வரட்டியது ஓ நான் பிடிபட்டு விட்டனே என்று பயந்தார்கள் பயப்பட வேண்டாம் நான் உங்களை பாதுகாப்போம் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த நிலைமைக்கு செல்வம் அவனுடைய செல்வத்தை தூக்கிறதுக்கு மாத்திரம் பெரிய ஒரு சப பெரிய கூட்டம் வந்தால்தான் அந்த சாதியை கூட பிறக்க முடியும் நாற்பது பேர் கொண்ட அந்த ஜவா தான் அவனுக்குள்ள அந்த ஹசானாவுடைய சாதியை தூக்கக்கூடியவர்கள் ஆனால் அந்த காரோனுக்கு கவலை என்ன தெரியுமா அவன் அந்த பூமிக்குள் மூழ்கடிக்கப்படுகிறான் அவனுடைய செல்வமும் சேர்ந்து அதுக்குள்ளே போகிறது இந்த நேரம் அவனுக்கு கவலையான நேரமாக இருக்கிறது அல்லா உலகில் பிறந்த எல்லோருக்கும் இந்த நிலைமை ஏராளமான மக்கள் மழையினால கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மழை என்ன செய்யவும் என்ற அச்ச பயம் அதுல ஏராளமானவர்கள் வீடிலிருந்து சொத்து விலையிலிருந்து செல்வத்திலிருந்து பரிதாபமான நிலைமையில் மிக கவலைக்கு உள்ளாக இருக்கிறார்கள் வேறு சிலர் எனக்கு இந்த அபாயம் இல்லையே என்று அலகம்துல்லா என்ற ஒரு நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்கள் இதை கொஞ்சம் கவனத்துக்கு அடுங்கமான முக்கியமான ஒவ்வொருவரும் கருத்துக்கெடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷம் வரும் பொழுது அந்த சந்தோஷத்தை அணுகு முறையை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது ஒரு முஸ்லீமாக இருந்து தனக்கு கிடைக்கும் சந்தோஷமான நேரத்தை தவறான முறையில் அனுபவித்தால் அந்த சந்தோஷம் முடிவில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் இல்லுவையும் அபாயத்தையும் முடிவை மோஜமானதாக ஆக்கிவிடும் அல்லாஹ் கண்ட அந்த சந்தோஷத்தை சுக்குருள்ளதாக நன்றி உள்ளதாக அஹம்து இல்லா உன்னுடைய கிருபைதான் யல்லா தூங்கின நிறவோ அல்லா அஹ் அமூத்துவாகையா தூங்கின நிறவோ அஹம்து என்று நான் எழும்புகிறேன் காலையில் الحمد لله اللذي أحيانا بعدما أماتنا وإليه النشور إليه توقف مولده لام قرآ مولده حذر السنة موت دان إليه روح أبدأ يدوبت تلك كلام أنا الله إني إلي باتنا الحمد لله طايلت لرد وليا ورم بولده غفرانك اللعا اعتدت للمن يبوكي کرين إنه طايلت لرد وليا ورم بولده غفرانك اللعا اعتدت لإننتك من يبوكي کرده என்ற கருத்தை உ நன்றி செலுத்துகிறேன் இந்த வெளியாக்கிவிட்டாய் என்றவனாக அல்லவிட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் செழிப்பாக சந்தோஷமாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அல்லாவின் பக்கம் கவலும் போது கவலை வரக்கூடிய நேரத்தில் அந்த நேரமும் பொறுமையுடன் அல்லாவின் பக்கம் தன்னுடைய கவனத்தை கொண்டு போவதை ஒரு மூனினுடைய அடையாளம் கவலை என்று செய்வான் கவல் வரக்கூடிய நேரத்தில் கதறுவான் கத்துவான் அவன் அநியாயமான சில காரியங்களையும் செய்து விடுவான் அவன் மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்களையும் செய்வான் ஏன் அவனுக்கு வழிகாட்டல் இல்லை ஒரு முஸ்லிமுக்கே சந்தோஷமான நேரத்திலையும் வழிகாட்டல் இருக்குது துக்கமான நேரத்திலேயும் வழிகாட்டல் இருக்குது ஒரு காவலுக்கு சந்தோஷ துக்கத்துக்கு வழிகாட்டல் கிடையாது அதனால் தன்னுடைய மனநீச்சின்படிதான் சந்தோஷம் தன்னுடைய மனநீச்சின் படிதான் துக்கம் தன்னுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறோம் அனுஷ்டிக்கிறது தன்னுடைய ஊர் பழக்கம் அதுதான் நான் அனுபவிக்கக்கூடிய முறை சந்தோஷம் இல்லூசல்ல சந்தோஷத்தையும் துக்கத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் பயோதிகத்தையும் தன்னுடைய நோயையும் சுகத்தையும் அனுபவிக்கும் அனுசரிக்கும் பொறுமையாக இருக்கும் சந்தர்ப்பங்களை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதனால் படிக்க வேண்டிய முக்கியமான பாடம் வாழ்க்கையில் ஆன முக்கியமான ஒரு பகுதி தான் இது பெறாத சோதனைகளே சந்தோஷத்தை தரக்கூடியவன் அல்ல துக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அல்லஹ உயிரை தரக்கூடியவன் அல்ல உயிரை எடுக்கக்கூடியவன் அல்ல செல்வத்தை தரக்கூடியவன் அல்ல ஏழ்மையை தரக்கூடியவன் அல்லா வசதியில் நான் இருந்தேன் அந்த நேரத்திலையும் அல்ல இடத்துல நான் தவறான முறையீடு செய்யலாம் அவர்கள் பசியில் துடிப்பாங்க வெளிப்படுத்த மாட்டாங்க மிக வசதி வாய்ப்புள்ளவராக நீ என்ன ஆக்கிட்டாயே அந்த நேரம் அழுறாங்க அப்துல் ரஹ்மான் இம் ராவ் மதீனாக்கு வந்த நேரம் உடுப்பதற்கு சரியான ஆடு இல்லை வியாபாரம் ஆரம்பிப்பதற்கு வசதி இல்லை தரிப்பதற்கு வீடு இல்லை குடும்ப வாழ்க்கை நடத்துவதற்கு துணைவில்லை அந்த அப்துல் ரஹ்மான் இம் ராவ் முதல் நாள் பஜாருக்கு போய் வியாபாரம் செய்துட்டு வரக்கூட கொஞ்ச போல சீஸையும் ஒரு போத்தல் நெய்யையும் தன்னுடைய ஆதாயமாக பெற்றுக் கொண்டு வந்தார்கள் தென்னொரு காலம் வந்தது வசதி வாய்ப்பை செல்வத்தை மிகவாறு வழங்குகிறான் அந்த நேரம் அழுகிறார்கள் ஆரம்பத்தில் பொறுமையாக இருந்தார்கள் வசதி வந்த பொழுதே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட படிப்பினைக்குரிய ஒரு பாடத்தை சொல்லி தந்தார்கள் சொன்னார்கள் ஏன் அழுகிறேன் தெரியுமா எனக்கு மிக நெருங்கிய இரண்டு நண்பர்கள் மக்கத்தில்த்துல வாழ்ந்தவர்கள் மதியம் செய்தோம் நாங்கள் அதோட ஹம்சாவும் எங்களோட சேர்ந்து வந்தார் நிறைய தந்தை நாங்கள் எல்லாரும் ஆனா ரெண்டு பேர் வந்து ஆக்கப்பட்டாங்க உகது யுத்தம் நடந்தது முசப் வாழைந்திருந்தார் கை கால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டது அங்கு வெளியெடுத்து சப்பட்டு உடம்பு ஜனராஜாவுடைய துண்டு துண்டு குழந்தை ஒரு புடவையில் போட்டு அதை கஃனாக எடுத்து அதை மூட முயற்சி செஞ்சாத நபை செல்லல்லா அலைவர் செல்லம் பார்த்துட்டு தன்னால தாங்க முடியல அழுக ஆரம்பித்தார்கள் என்னண்டா என்னோட பால் குடித்த ஹம்சா நாங்கள் ரெண்டு பேரும் சாச்சாராக இருக்கலாம் நான் மகனாக இருக்கலாம் வயதுல ரெண்டு பேருக்கும் ரெண்டு வருஷம் தான் வித்தியாசம் நண்பர்களாக பழகிறோம் எனக்கு அபூஜர்கள் நோய் செய்தால் என்ற காரணத்தினால இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஹம்சா ஏனையனுக்காக வந்த ஹம்சா இன்னைக்கு கஃன் புடவையை கூட கொடுக்கிறதுக்கு என்னால் முடியாது தலையை மூடினா கால் விளங்குது கால மூடினா தலை விளங்குது நல்ல கவனத்துக்கு எடுத்து உள்ளத்தில் பதவி வைக்க வேண்டும் அல்ல எந்த உள்ளத்திலேயும் இது இறக்கணும் உங்களோட உள்ளத்திலையும் இறக்கணும் விளங்கினா எங்களுடைய எங்களுடைய ஆகலத் எங்களுடைய நபித்துவம் எங்களுடைய விசுவாசம் சரியாக இருக்குது இதனால புரியலன்னா கவலை வரத்துல ஒப்பார் வைப்பதும் பெருமை அடிப்பதும் இது தன்மை இது கார்னுடைய தன்மை இது அபுஜாடைய தன்மை இது முஸ்லீமுடைய தன்மை அல்ல முஸ்லிம் என்ன செய்வான் அப்துல் ரஹ்மான் அதை நினைச்சு அழுகிறாங்க அலமது பயமாக இருக்குது அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் அனைத்தையுமே துணியால தந்துட்டு நான் மௌத்தாகும் பொழுது எப்படி போகணும் நேரம் சகோதரர்கள் ஒரு விஷயம் நல்ல நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் சில நல்லடியார்களும் கவலையான நிலைமையில் மௌத்தாகுவார்கள் சில பாவிகளும் சிலவேளை நல்ல நிலைமையில் மௌத்தாகுவாங்க வெளிப்படையாக சோதனையாக தெரியும் சிலர் எல்லா பாவத்தையும் செஞ்சு கடைசி நேரத்தில் நல்ல முறையில் போய் சேர்ந்தது உண்டு அல்ல நேர்மாற்றமாகவும் செய்யக்கூடியவராக இருக்கிறான் நல்லது செய்தவர்களுக்கு நல்ல முறையில் இறுதி நேரம் அதுதான் அதிகமாக செய்வது உண்டு நல்லது செய்தவர்கள் துணியாலிருந்து போகும் நல்ல முறையில் போய்விடுகிறார்கள் அதே பாவத்தில் உள்ளவர்கள் மூழ்கியவர்கள் இறுதி நேரத்தில் மோசமான நிலுவையில் துனியா விட்டு போகக்கூடியதும் உண்டு அல்லா சுவான மிகவும் அறிந்த யசமானாக இருக்கிறார் அவன் அடியார்கள் இடத்திலிருந்து இதை எதிர்பார்க்கிறான் இதுக்காக புற குரானையும் எடுத்துக்கொள்ள நீங்க இந்த கண்ணோட்டத்தில் பாருங்க ஆதம் சந்தோஷமாக வந்தாங்க கவலைப்பட்டாங்க அல்லது மன்றாடினாங்க கண்ணீர் வடிச்சு அல்ல இடத்துல சோவா செய்தாங்க இப்ராஹிம் ஹாஜர் சேர்ந்து வாழ்ந்தாங்க குழந்தை தலை பெற்றெடுத்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க அல்ல பிரிச்சிட்டான் குழந்தையும் பிரித்தான் தகப்பனையும் பிரித்தான் சந்த பொ நடந்த மனைவி வருஷம் பொறுமையாக இருந்தாங்க துவா சிக்கரில் ஈடுபட்டாங்க பொறுமை துவா சிக்கர் இதனுடைய பறக்கத்துல சுகத்து கொடுத்தான் எப்பொழுதும் நேரத்தில் அஞ்சு விஷயத்த கவனத்துக்கு எடுக்கணும் கேட்ட உடனே கிடைக்கும் தாமதிச்சு கிடைக்கும் அனுபவிச்சு கிடைக்கும் கேட்டதுக்கு மாற்றமாக கிடைக்கும் கேட்டதெல்லாம் ஆகலத்தில் கிடைக்கும் எப்பயுமே இதை மறக்காதீங்க நீங்க எதெல்லாம் நாற்பது வருஷமாக கேட்டுக்கிறீங்களோ அல்ல தந்தை தருவான் எப்படி தருவான் உடனே தருவான் நபையோ கேட்டார உடனே கொடுத்தான் நபையவரை கேட்டாங்க தாமதிச்சு கேட்டாங்க அலுகவிக்கா தள்ளனும் எப்படி ஒரு நோயை தந்துட்டா என் மகனுக்கு இப்படி ஒரு சோதனை தந்துட்டா என் மனைவிக்கு எப்படி ஒரு தொந்தரவை தந்துட்டா என் குடும்பத்துக்கு பெரிய ஆசத்தை தந்துட்டா தொழில எப்படி வருது என் வியாபாரத்தில் எனக்கு நஷ்டம் அந்த நேரம் ஒரு சோதனை வரும்பொழுது அந்த காய்ச்சல் தமாமீட்டர் வச்சு பாக்கிறது போல நாங்களும் ஒரு தமாட்டில் வச்சு பார்க்கணும் என்ன விசுவாசம் எப்படி இருக்குது ஒரு பெண் கபடல வைத்து அழுது கொண்டிருக்கிறார் நிறைய சொன்னாங்க தாயே அழுகாதம் பொறுமையாக ஒரு தக்குவா கடைபிடி சொல்றதுக்கு வந்தவருக்குதானே கஷ்டம் அந்த பெண்ணும் பண்பாக ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது நபியோ முன்வைத்தனமாக நடந்து கொண்டால் நபியோ நடந்துட்டாங்க அந்த பெண்ணிடத்தில் ஒருவர் சொன்னார் தெரியுமா யார் வந்தது தெரியாவே அது நபி அல்லவா அந்த பெண் கதறி கொண்டு ஓடி வந்தால் யாருலாம் நபி என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த சத்மத்தில் ஊலா பொறும இருக்கிறேன் பொறுமை அந்த கட்டத்தில் என்ன இருக்கா அந்த பொருள் பொருள் போயிட்டா பொறுமைக்குரிய நன்மை இழந்துட்டோம் அல்ல சொல்கிறான் பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்கிறான் ஒரு ஆசை ஒரு காலையான பொறுமையும் தொழுகையும் அந்த மனிதனுக்கு வலிவகுக்கும் சோதனை நான் எப்படி அணுகணும் வச்சு வாக்கணும் என்ன விசுவாசம் என்ன இருக்குது எனக்கு இதில் என்ன நன்மை கிடைக்கும் ஒரு பெண் முறையிடுகிறார் யாரும் நான் விழுந்து எனக்கு நான் விழுந்து விடுகிறேன் எனக்கு துவா செய்ய சொல்லலாம் நபை என்ன கேட்டாங்க தெரியுமா தாயே உனக்காக நான் துவா செய்ய முடியும் ரெண்டு விஷயத்துக்கு ஒன்றே நீ பொறுமையாக இருந்து சொர்க்கத்தை அடைந்து கொள் ஒன்றே நீ சுகம் பெற என்று கிட்ட துவா கேட்கலாம் கேட்கு கேட்டாங்க அந்த பெண்மணி சொன்னா நான் பொறுமையாக இருக்கிறேன் விழும் பொழுது உள்ள ஆடை நகர்ந்துவிடக் கூடாது வேற சோதரிகளுக்கு நீங்க குரானோடையும் ஹதீசோடையும் நபியுடைய வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அல்ல குரான் ஹதீஸ்ல ஒரு வாப்பவால மகனுக்கு கஷ்டமா இப்ராஹிம் அலை சலாத்தால அவருடைய பந்தை ஈமான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எவ்வளவு பெரிய சோதனை மனைவியால கலைவனுக்கு கஷ்டமா நூத்தலை சலாம் நூலை மனைவி சாச்சவால நபிக்கு கஷ்டமா அதற்கு வசுசல் செல்லும் அவர்களுடைய சாட்சம் குழந்தைகளால மகனுக்கு தகப்பதற்கு கஷ்டமா நூலேசலாத்துடைய மகன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாள் குழந்தைகளால கஷ்டமா அதற்கு மலை சொல்லாம் அல்ல நபியாக கொடுத்து மாறிக்கும் எப்படிப்பாட்டுடன் நடந்த அந்த மத்த சம்பவத்தை அல்ல அந்த வீட்டிலுடைய குமரிகள் தன்னுடைய நம்பிக்கை எப்படி உதவியாக தந்தைக்கு உதவியாக இருந்தார்கள் ஒரு சகோதரன் செய்த உதவி சகோதரி தனது ஆறுதல் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தைகள் வாழ்க்கையில தரக்கூடிய படிப்பிலையாக இருக்கிறது மேல சகோதரிகளை பெரியார்களே முஸ்லிம்கள் ஆகியலாம் எல்லா கட்டத்திலும் அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நவீனத்தில் வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் கடுமையான வறட்சியாக இருக்குது சோதனைக்கு மேல சோதனையாக இருக்குது கால்நடைகள் எல்லாம் செத்து கொண்டு போகுது விவசாயிகள் எல்லாம் பாலடைந்து கொண்டு போகுது மலைக்காக துவா செய்ய யாரும் சும்மா கொத்துமாலையை கையை ஏந்திரா கை ஏந்திராலே அவருடைய கக்கம் தெரியும் அளவுக்கு அல்ல இடத்துல மலைக்காக துவா செஞ்சாங்க புலி ஆரம்பித்தது ஒரு வாரம் எந்த அளவுக்கு மழை பெய்ஞ்சு சென்றா நவியோகளுடைய பழக்கம் மழை பெய்யும் இந்த துவாவும் செய்வாங்க எல்லாரும் பாடமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு துவா சின்ன துவா அல்ல அல்ல மனதாலும் பயங்கரமான வளர் எல்லா இடத்துலையும் வெள்ளம் மக்களுக்கு முஸ்லிம்கள் காசர்கள் கால்நடைகள் விவசாய நிலங்கள் பலரும் சோதனைக்கு ஆளா இருக்கு இந்த நேரத்தில் நபியுடைய வழிமுறை என்ன வறட்சியான நேரத்தில் என்று கொண்டதுவா அடுத்த கிழமை அந்த சாதி வந்து சொல்கிறார் யாரும் சொல்லுங்களா இதுவா கேட்டீங்க வெள்ளம் கால்நடைகள் அழிவு பெரிய சோதனை நபி அதே கையேந்திவா கேட்கிறாங்க இந்த மலையா வலாலைனா எங்கள் மீது சோதனை கொள்வதாக ஆக்கிறார்கள் எங்கெங்க தேவையோ அங்கு இந்த மலையை திருப்பி விடு என்பதும் ஒரு மலையையும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது ஏன் அல்லாதான் கிராமத்திற்கு வரும் என்று தெரிந்தவன் மலையை தரக்கூடியவன் அல்ல அந்த மலையை நிறுத்தினால் அது சோதனை மலை அதிகரித்தால் அதுவும் சோதனை வேற சோதனைகள் சோதனை வந்தாலும் அது எங்களுக்கு கஷ்டமாக இருப்பதுதான் ஒரு மூலியுடைய தன்மை அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அதன் பக்கம் கவனம் செலுத்துவான் அந்த முறையை அவன் அவதானிப்பான் எனக்கு என்ன நிலைமை நான் என்ன நிலைமை அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன் அப்துல்லா சுபேர் ஒரு சாவி அப்துல்லா சுபைர் ஒரு சாதி அவன் என்ன அநியாயமும் செய்யல ஒரு பயங்கரமான சோதனை வந்துச்சு அல்ல யாருக்கும் இந்த தாய்க்கும் அப்படிய சோதனை கொடுக்க கூடாது அது என்ன சோதனை தெரியுமா அந்த சகாபே அப்துல்ல அப்துபேர் மக்காவுடைய கவர்னராக இருந்தார்கள் மக்காவுடைய மாறினார்கள் அவர்கள் அவர்கள் மக்காவுடைய ஆட்சியை கைப்பற்றிருந்தார்கள் அப்துல்லா அப்துல் சுபேருக்கு எதிராக ஒரு படை பயங்கரமாக தாக்குதல் நடத்தியது இரவு நேரம் வந்து சந்திச்சாங்க தாய்கிட்ட நசைத்து பெற்றுக் அந்த தாய்க்கும் நூறு வயது மகனுக்கு ஆறு வார்த்த சொல்லி ஆறுதல்லை மகனே உனக்கே எதுவந்த வீரனாக முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் தாய்மார்கள் இப்படியான வீர உணர்வுகளை தான் ஊட்ட வேண்டும் அந்த தாய் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அடுத்த நாள் தாய்க்கு செய்தி வருது உன்னுடைய மகனை இந்த அநியாயக்காரன் கொண்டு ூக்கில் போட்டு ரெண்டு காலையும் எடுத்து அப்படி கட்டி மக்களை தொங்க வச்சிருக்கிறார் நூறு வயது உள்ள அந்த தாய்க்குள்ள சோதனை எப்படி இருக்கும் தாய்க்குள்ள சோதனை எப்படி இருக்கும் அந்த தாய் அதை சரித்துக் கொண்டு அந்த காய்ச்சல் நாங்கள் உப்பாத வச்சு கட்டி கதறி பரட்டி நூறு வயது உள்ள தாய் இந்த வீரம் இந்த உணர்வும் தைரியம் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் எல்லா காலத்திலும் இருக்கும் அல்லாவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அலமது இல்லா துணியாத்தனை சிறப்பாக்கிக் கொண்டாய் யார் உனக்கு இந்த அநியாயத்தை அல்லாஹ் அவனை உலகத்திலும் ஆகத்திலையும் கேள்விபடுத்திவிட்டார் என்னுடைய மகனு செ அந்த தாய் தைரியமாக இஸ்லாம் நமக்கு எல்லா சந்தர்ப்பத்திலும் வழிகாட்டுகிறது ஒரு பெண்மணி ஓ வரக்கா வரக்கா அந்த பெண்ணுடைய பேர் உம் அரக்கா நவீனத்தில் வந்தால் யாரும் சொல்லலாம் பாருங்களேன் தாய்மாரிடத்தில் இருக்கக்கூடிய உணர்வு அந்த தாய்மான் மதியினால குறான மரணம் செய்திருந்த தாய் அழகா குரான் ஓடுவாங்க நமக்கிட்ட வந்து சொல்றல்லா எனக்கு உமர ஆட்சி காலம் உமரவர்கள் வரமையாக முதிய தாய்மார்கள் கடவுள் இல்லாதவர்கள் ஒரு ஹலீஃபா என்ற அடிப்படையில் பங்கெடுப்பார்கள் அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பார்கள் பெண்ணை நேரம் பேசினால் உமர் என்ன இந்த பெண்ணுடைய பேச்சு எப்படி கேட்கறீங்க விஷயத்தில் அல்லாமே சொல்லி இருக்கிறார் நான் செலியுற்றேன் என்று நானே கேட்கக்கூடாது அவர்களுக்கு இந்த தன்மை இருந்தது இந்தவும் கஷ்டமாக உள்ள பெண் வயோதிப பெண் யாரும் உதவியில்லாத பெண் இந்த பெண் இடத்துல போய் சேமல் விசாரிப்பாங்க கஷ்ட வீட்டு வழியாக வரும்பொழுது இருக்குது கதவு தட்டி பார்த்தாலும் கதவு தொடர்ந்து பார்த்தா இந்த பெண் தூக்கில் போடப்பட்டிருக்க இந்த காட்ச பார்த்தவன் ஒரு பக்கம் அழுகிறாங்க ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க அவளுக்கு அழக இந்த கவலை மறுபுறம் வைத்த வைராக்கியத்தை அடைந்து கொண்டார் தான் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாயிரத்தில் கேட்டாரோ அல்லது அல்லாயத்தில் பெற்றுக் கொண்டார் அல்ல அவருடைய பாதையில் மரணிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அல்ல கையால இந்த பெண்ணுக்கு மரணத்தை கொடுத்தான் அது ஒரு வகையான தூண்டின் பணத்துக்காக செல்வத்துக்காக மாணத்துக்காக கொல்லப்படுவாரோ அவரும் இந்த நிகழ்வு பயான் செஞ்சுட்டு சொன்னார்கள் யார் இந்த குற்றத்தை செய்தார்களோ அவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இதுதான் ஆட்சி தவறு செய்தவர்களை விட்டு இருக்கிறதல்ல தவறு ஒருவர் செய்தார் அந்த தவறு சரியான முறையில் குறிக்கண்டு குற்றவாளிதான் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு இஸ்லாம் தண்டனை கொடுக்கிறதுல தடை விதிக்கல தாராளமாக கொடுக்கலாம் அநியாரமாக ஒருவர் மீது பரிசுமத்தி குற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கே தண்டனை கொடுக்கிறதை இஸ்லாம் அனுமதிக்க மாட்டார்கள் ஒரு யூதனாக இருந்தாலும் நபை அவங்க இந்த யூதனே நீ இந்த குற்றத்தை செஞ்சாயா ஆம் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சிராவுக்கு கல்லடிச்சாங்க யூதனே நீ இப்படி தவறு செய்தாயா அவன் ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உமர் இல்லோ தேடி பிடிச்சாங்க ரெண்டு பேர் வீட்டு வேலைக்காரியாக இருந்த ஒரு பெண்ணும் வேலக்காரராக இருந்த ஒரு ஆணும் ரெண்டு பேரும் தான் தப்பதுக்காக வேண்டி இந்த பெண்ணை தூக்கில போட்டாங்க உமர் ரெல்லானோ ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிய வரலாற்றில் இதுதான் மதிமாவில் முதல் முறை ரெண்டு பேர் அதே நிலைமையில் தூக்கில் சாதே இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது சந்தோஷமா துக்கமா கவலையா நாம் சந்தோஷமா நஷ்டமா லாபமா பாலமா பயோதிபமா எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்லாமிய விஷயங்களை மனதில் வைத்துக்கோங்க விசுவாசம் நன்மையை நாடுதல் நபி வழிப்படை செய்தல் அல்லாவுடைய சிந்தனையுடன் செய்தல் இஹ்லாஸ் என்ற தூய எண்ணத்துடன் செய்தல் எந்த ஒரு காலியத்தை ஒரு கவலையான நிகழ்வு வந்தா இந்த அஞ்சையும் அதுல போட்டு பாருங்க தந்தா இந்த சோதனைய நீதானே தந்தா இந்த நோய என்ன என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணுமா நீ எனக்கு நன்மை தருவியா அஹமது இல்லா இதுக்கு நான் நபியுடைய முறையை பின்பற்றணும் நபியுடைய முறை என்ன இதுக்கு வைத்தியம் செய்யணும் வைத்தியம் செய்ய போக்குள்ளதான் நோய்க்கு நிவாரணம் செய்ய போக்குள்ளதான் அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க ஷிற்கான ஒரு ஹாமோதரத்தை போயிட்டு தேசிக்கா ஒரு சாமி கிட்ட வைத்து ஒரு தவறான காரியத்தை செய்வது இது சுத்த ஆறாம் உயிர் போகலாம் ஆனா ஒரு சிறுக்கு ஒரு முஸ்லீம் எந்த காரணத்தை கொண்டும் வழிபடக்கூடாது இதுதான் இணை வைக்கிறதுக்கு சமம் ஒரு பௌத்தரிடத்துல ஒருவர் போய் வைத்தியம் செய்யறாரு தந்தை பிள்ளைக்கு அந்த பௌத்தர் சொல்லிக் கொடுக்கிறாரே நீங்க இதெல்லாம் விட்டுங்க அதெல்லாம் செய்யுங்க சூரத்தில் பாத்தியாவையும் ஓதிக்கோங்க அனுமதிக்காம் அதே நேரம் அல்லா உடைய காலையில் மாலை ஓடுவதற்கு ஒரு சின்ன தொகுப்பு ஒன்று நாளை வெளியிட்டிருக்கிறோம் ஜெமியத்துள்ள மா விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் அதை எடுத்து அடித்து விநியோகிக்கலாம் ஒரு அஞ்சு ரூபாய் கால மாதையில சோதனையான நேரங்களில் கவலையான நேரங்கள்ல ஓது நிமிஷம் ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு தாயையும் ஒவ்வொரு குழந்தையும் ஏற்படுத்துங்க உதாரணமாக شيء في الارض ولا في السماع وهو السميع العلي عوض بكلمات الله الطعام ماتي بنشر ما خلق إنه سنة واع يعرضي غوذيكو الواردلو مانا كاملة تقم طيارم نوي إذا لنرى ما يبقى يمسير دور السنة ايه وعاكي كرد ونرس النب فيه آغة نسواسهم ينكنوا نوي واندرك ده يعني نيدان فاندرك ده இந்த நோயில கஷ்டப்படும் நிறையோருக்கும் நோய் வந்ததை கடைபிடிச்சாங்க தருகிறான் அதனால் காதல்களைப் போல நாங்க செயல்படாம அந்நியர்களைப் போல செயல்படாம யூகிறிஸ்தவர்களைப் போல செயல்படாம துக்கம் வரும் பொழுதை ஒப்பாத வைப்பதும் கத்துவதும் அநியாயங்கள் செய்வதும் சந்தோஷம் வரும் பொழுதே திறமை அடிப்பதும் நான்கான மமலையில் ஈடுபடுவதும் எங்களுக்கு சந்தோஷம் வரக்குல அலமது இல்லா கால் சுக்கு செய்தே அல்லா நீவே தந்தா நீ எனக்கு இதுல வரக்கூடிய துவா செய்வது கவலை வரக்கூடிய நேரத்திலையும் சவரோடு இருந்து கொண்டு துவால திகர்ல குரானோதல்ல அல்ல இடத்துல ஒரு கவலையான நேரம் வரக்குல கல்லிக்கு வாங்க வீட்டில இருங்க வியாபாரத்தில் குழந்தையில மனைவியில இருக்கிறது உதவி செய்து நிச்சயமாக நீக்கி வைப்பான் ஒரு நாள் செல்லும் பசியில் உட்கார்ந்து கொண்டிருந்தே கேட்டால் அப உரை சொல்ல உட்கார்ந்து சொல்லுறீங்க சொன்னாங்க தொழுவே அல்லா கேட்டு கேட்கிறேன் என்று சொல்லலாம் வல்ல அல்லா எங்கள் அனைவர்களையும் இந்த சிந்தனை உள்ளவர்களை ஆக்குவாராகவே எல்லாம் முஸ்லீம் உண்மத்தை பாதுகாப்பாயாக முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ உலகத்தில் நிம்மதியான நிலைமையை முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்துவாயவே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சோதனையோடு இருக்கிறார்களோ அந்த நிலைமையை நீக்கிவிடுவாயே யா இந்த வருடம் அஜையை கமல் செய்வாயாவை ஆஜிகளுடைய வருகையை கமல் செய்வாயாவை வைத்துள்ளாவுடைய வருகையை கவுள் யாரெல்லாம் இந்த வருடம் போட முடியாமல் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு மேலான கூலியை ரசிப்பாக்குவாயாவை அடுத்த வருடங்களில் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை தருவாயாக ல்ல எங்கள் நாட்டு சோதனைகளை நீக்கிவிடுவாராக பெரிய விபத்திலிருந்தே பங்குகள் வெடிப்பதிலிருந்தே எங்களுடைய உயிர்களை பாதுகாப்பாய் எல்லாரும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து பாதுகாப்பை தருவாயாக போச்சு விடுவாராக இந்த மலை சோதனையான மழையை ஆக்கிவிடாத பல பகுதிகளிலும் பலத்த சோதனை அல்ல பல நிறமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறதே அல்ல எல்லா பல சோதனைகளை முன்னோக்கி கொண்டிருந்தோம் எல்லா சுனாமி வந்துரை மூது அழிவு வந்துரை எல்லா தண்ணீருடைய அழிவு வந்திருக்கிறதே அல்ல இதுக்கு மேல் எங்களால் தாங்க முடியாத நிலைமையை கையலாக மாற்றி விடுவாராக இந்த தேவையோ அந்த இடத்தின் பக்கம் திருப்பிடுவாயாக காய்ச்சல் மக்கள் பயங்கரமாக பேடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரமான சோதனை ஏற்பட்டிருக்கிறார்கள் எல்லா மதீனாவிலிருந்து நீ காய்ச்சலை நகர்த்தியது போன்று இலங்கையில் இருந்து இந்த காய்ச்சலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இதில் நிவாரணத்தை கொடுப்பதாக பொறுமையையும் நம்பிக்கையும் நபியுடைய முறையை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாராக